ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஊர் விட்டு ஊர் ஃபார்வர்டு பை ஃபெய்த் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எப்ரேயர் பதினோராம் அத்தியாயம் எட்டாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரை விசுவாசத்தினாலே ஆப்ரஹாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட கீழ்படிந்து தான் போகிற இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்துவம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்காடும் யாக்கோவோடும் கூடாரங்களில் குடியிருந்தான் ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான் விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்கல பலமடைந்து வயது சென்றவளாயிருந்தாலும் பிள்ளை பெற்றாள் ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகம் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் இவர்கள் எல்லாரும் வாக்கு பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் இப்படி அறிக்கை எடுகிறவர்கள் சுய போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள் ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரஹாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தான் ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே இப்படிப்பட்ட வாக்கு தத்துங்களை பெற்றவன் மறித்தோரிலிருந்தும் எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பராணவனையே பலியாக ஒப்புக்கொடுத்தான் மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்று இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த இந்த எப்ரேயர் பதினோராம் அத்தியாயத்தில் எட்டாம் வசனம் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் By faith Abraham obeyed when he was called to go out not knowing where he was going கேள்வி கேட்காத விசுவாசத்திற்கும் கிரயம் செலுத்தும் கீழ்ப்படிதலுக்கும் சின்னமாக திகழ்கிறான் ஆபிரகாம் ஆபிராமின் கீழ்ப்படிதலான விசுவாசத்தையும் விசுவாசமான கீழ்படிதலையும் எபிரேய நிர்ப ஆக்கியோன் பதினோராம் அத்தியாயத்திலே விசுவாசத்தினாலே ஆபிரகாம் கீழ்படிந்தான் என்னும் முத்தான சொற்களோடு தொடங்கி விளக்குகிறான் ஊர் என்னும் இடத்தை விட்டு ஆபிரஹாம் புறப்பட்ட அவன் அஞ்ஞான மார்க்கத்தை உதறி தள்ளினான் பொன் வெள்ளி போன்றவைகளாலான சிலைகளையே கல்தேயர் வணங்கி வந்தன இப்பொழுதோ மகிமையின் கடவுள அவனுக்கு Once he was ஒன்ஸ் the god of gold now he saw the god of glory உயிருள்ள மெய்யான கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு விக்கிரகங்களை விட்டு அவரிடம் அவன் கீழ்ப்படிதலுடன் முழுமையாய் திரும்பினான் அதைத்தான் தெசலோனிக்கேயரை குறித்தும் ஒன்று தெசலோனிக்கையர் முதலாம தியாக உம்மாவசனத்திலே பவுல் எழுதுகிறார் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னதென்பதையும் ஜீவனுள்ளே மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மரம் என்னையும் அறிவிக்கிறார்களே என்று எழுதினான் பிரிந்து வாழும்படி கடவுள் கொடுத்த தெளிவான அழைப்பிற்கு கீழ்ப்படியாததால் எண்ணற்ற கிறிஸ்தோர் தங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தி இருக்கின்றனர் தேவ பக்தியான வாழ்விற்கு பிரிந்திருத்தல் எவ்வளவு அவசியம் என்பதை பின்வரும் தேவ வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடருங்கள் அப்பொழுது நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தை இருப்பீர்கள் ரெண்டு குரந்தியர் ஆறு பதினாலு முதல் பதினெட்டு எடுத்து நன்றாக கவனமாய் தியானித்து பாருங்கள் சர்ச் சபை என்பதற்கு கிரேக்க சொல்லாகிய எக்லீஷியா என்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம் என்றுதான் பொருள் திருமுறை எங்கும் இந்த சத்தியம் அடிக்கோடிடப்பட்டுள்ளது பிரிந்திருத்தலின் பாக்கியத்தை குறிப்பிட்டு தாவிது தனது திருப்பாடலையே தொடங்கினான் துன்மார்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படியே பேதுரு தனது பிந்தை கோஸ்தை அருளுரையை எப்படி முடித்தான் தெரியுமா மாறுபாடுள்ள இத்தலைமுறையை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் ஒளியும் இருளும் பிரிக்கப்பட்டதை விவிலியத்தின் முதல் பக்கமே அறிவிக்கிறது ஆண்டவர் ஒளி உண்டாகட்டும் என்றார் அதோடு நின்றுவிடாமல் ஒளியையும் இருளையும் இரண்டாக வெவ்வேறாக பிரித்தார் அப்படியே உள்ளிருப்போருக்கும் வெளியில் இருப்போருக்கும் உள்ள வேறுபாட்டை விவிலியத்தினுடைய கடைசி பக்கம் இவ்விதமாக வரையறுக்கிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பதினான்கு பதினைந்து ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் உள்ளே இருப்போர் புறம்பே இருப்போர் முதலாம் பக்கத்தில் ஆரம்பித்தது கடைசி பக்கத்திலே அது முற்று பெறுகிறது அப்படியானால் உலகை விட்டு ஓடி விடுவதில்லை ஆனால் அது கரை நிறைந்த இவ்வுலகின் கண்ணியான வழிகளிலிருந்து நமது மனதையும் உள்ளத்தையும் விடுவித்துக் கொள்ளுதலாகும் வேறொரு நாட்டில் இருக்கும் பரதேசிகளை போல் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நாம் இன்று வாசித்த எபிரேயர் பதினோராம் அத்தியாயத்திலே ஒன்பதாம் பதிமூன்றாம் வசனங்களிலே வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல் சஞ்சரித்தான் அப்படியே பதிமூன்றாம் வசனத்திலே இவர்கள் எல்லாரும் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்களாம் இதற்காக உலகம் நம்மை கண்டிப்பாக பகை ஆச்சரியப்படக்கூடாது ஆனால் கீழ்ப்படிதலான வாழ்விற்காக அடிப்படையாக நாம் செலுத்த வேண்டிய கிரயம் இதுதான் திருமுழுக்கின் போது பொதுவாக ஒரு பாடலை நாம் ஒரு பல்லவியை நாம் பாடுவோம் அதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது ஏசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னே போக துணிந்தேன் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னேன் சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே சிலுவை முன்னே wolagam yen pinne pinoke nan vinoke nan pinoke nan vinoke nan no turning back i have decided to follow jesus the cross before me the world behind me viswasatinale abraham keel padinde இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் எங்கள் மகாபிரிய தேவனே ஆபிரஹாமின் அருமையான சாட்சிக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் அவனை எங்களுடைய விசுவாசத்திற்கு விசுவாசிகளாகிய எங்களுக்கு தகப்பனாக மாற்றினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவருடைய விசுவாச அடிச்சுவடுகளை நாங்கள் கர்த்தாவே பின்பற்றி செல்ல நீர் எங்களுக்கு உதவித்தார் போகிற இடம் என்னது தெரியாமலே அவ்வளவு அருமையாக அவன் கீழ்படிந்தானே நாங்கள் எங்கே போக வேண்டும் என்று தெரிந்தாலும் கீழ்படிய மறுக்கிறோமே தயங்குகிறோமே கர்த்தாவே ஆதி பக்தர்களுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலின் ஆவியையும் நீர் எங்களுக்கு தரமாட்டீரா என்று உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் உலகம் எங்களுடைய கண்ணோட்டத்திற்காக எங்களை பகைத்தாலும் அதை நாங்கள் செலுத்த வேண்டிய கிரையும் அது எங்களுடைய சலாக்கியம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டு முன்வைத்த காலை பின் வைக்காமல் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே என்று சொல்லி உம்மை பின்பற்றி நாங்கள் முன்னேறிக்கொண்டே இருக்கிறேன் எங்களுக்கு உதவி தாரோம் இந்த பாடல் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் காதுகளிலே துணித்துக் கொண்டே இருக்கும் ஏசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை அறிக்கையிடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமை